ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله واصحابه واطبائه اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى اعوذ بالله من الشيطان الرجيم اننا لننصر رسلنا والذين امنوا في الحياه الدنيا وَيَوْمَ يَقُومُ الْأَشْهَادُ صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم إذا كان أمراؤكم خياركم وأغنياؤكم سمحاءكم وأموركم شورى بينكم والله الأرض خير من بقلها إلى آخر الحديث أو كما قال الرسول صلى الله عليه وسلم எல்லாம் அல்லாஹூ ஜில்ல ஜலாது புகழ்ந்து அவன் தனித்தவன் அவனுக்கு எந்த இணையும் இல்லை என்று நான் சாட்சி சொல்லுவதோடு அந்த அல்லாஹ்வனுடைய கடைசி ரசூல் முகமது சல்லு அல்லாஹு அலை வசல்லம் மீதும் அன்னாருடைய பரிசுத்தமான குடும்பத்தார்கள் இன்னும் அவர்களை சம்பூர்ணமாக பின்பற்றி வாழ்ந்த அவர்களுடைய உண்மையான சகாபாகும் இந்து மோமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைத்து மக்கள் மீதும் சொல்லியன் பின்பு அல்லாவுடைய ஒரு உயர்ந்த கடமை புனித ஜுமாவுக்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய அல்லாவுடைய அடியார்களே சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹூசால் எங்களுடைய வாழ்க்கையில் நல்லவைகளை எடுத்தும் தவறான மோசமான விடயங்களை ஒதுங்கி விலகி நடந்து கொள்ளுமாறு எங்களே தகுவாவை கொண்டு வசிய செய்து கொண்டிருக்கிறான் எனவே நானும் எனக்கும் உங்களுக்கும் சேர்ந்து வசியை செய்து கொள்கின்றேன் அன்பான சகோதர்களே பெரியவர்களே லாகு அலை உஸ்தல்லம் அவர்களுடைய கடைசி காலத்தில் அதாவது ஹிஜ்ரி பத்தாவது ஆண்டு வசல்லம் ஹிஜ்ரி பதினொன்றுல இந்த உலகத்தை விட்டு போனார்கள் பத்துல ஒரு ஒரு தூது கோஷினர்கள் வந்தார்கள் மதீனாவு ஒரு தூதுவர்கள் கிட்டத்தட்ட ரசூல்லாவுடைய காலத்துல மாத்திரம் எண்பத்தி ரெண்டு ஆஹ் தூது கோஷினர்கள் வந்திருக்கிறார்கள் ரசூல்லாவுடைய பள்ளிவாசல பார்க்கிறதுக்கு இன்னும் அவர்களுடைய செயல் ரீதியான விடயங்களை பார்ப்பதற்கு நிறைய தூதுவர்கள் வந்திருக்கிறார்கள் அதுல கடைசி காலங்களில் தான் ஒரு தூது ஒரு கூட்டம் ஒன்று வந்துச்சு அதுல தலைவராக வந்தவர் அலோகமாயிபின் ஹாரிஸ் அலகாய்பின் ஹாரிஸ் என்றவர் தான் அந்த எண்பது பேரையும் எடுத்துக்கொண்டு வந்தார்கள் வருது அவர்களுடைய அந்தவராக பிரயாணம் செய்து வந்து சலாம் சொன்னோம் எங்களுக்கு அவர் பதிலும் சொன்னார் எங்களுக்கு பதில் சொல்றோம் வலைக்கம் அதே மாதிரி அவர்களும் வந்து நபி அவர்கள் இருக்கலாம் சொல்லுல் அவர்களை பதில் சொல்லி வரவேற்றார்கள் நாங்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம் இதுதான் அவர்களுடைய எங்களுடைய முதலாவது சந்திப்பு அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு முதலாவது சந்திப்பு இதுதான் அப்ப எங்களோட ரசூல்ல உட்கார்ந்து பள்ளியில பேசிக்கொண்டிருந்தார் அதனால அன்பான சகோதரர்ல இந்த உம்மத்துடைய அதிகமான கால நேரங்கள் கழிக்கக்கூடிய பள்ளிவாசு பஜார் இல்ல இப்ப அதிகமான நேரம் முஸ்லீம்களுடைய கழியுது அதனால அந்நியர்கள் யோசனை பண்றாங்க முஸ்லீங்களுடைய இடம் வந்து முஸ்லீங்களுடைய இடம் வந்து பஜார் பள்ளியில தொழுகத்துக்கு மட்டும்தான் வருவார் அன்பான சகோதர்களே பெரியவர்களே ரசூ அலி வஸ்லாம் அவர்களுடைய அதிகமான நேரங்கள் பள்ளிவாசில்தான் கழிஞ்சிருக்குது ஏன்னா ஒரு முஸ்லீமுடைய ஒரு மூமின் கஷ்டப்பட்டவர்களும் பிரச்சினப்பட்டவர்களும் சண்டை பிடிச்சவர்களும் பள்ளிக்கு வந்துதான் ஒரு தீர்வை காணுவார்கள் அதனால இவர்களும் தான் வந்தார் ரசுல்லா அவர்களை சந்திக்கிறதுக்கு பேசினோம் நேரம் பேச்சு கொண்டிருந்தோம் எங்களை பேச்சுவார்த்தை ரசூல்லா அவர்களுக்கு மிச்ச முகப்பத கொடுத்திருக்கு நபி அவர்களை பேசிக் கொண்டிருந்த முறை எவ்வளோ அன்பா இரக்கமாக பல மார்க்க விஷயங்களை பேசிக்கொண்டிருந்திருப்பார்கள் அதனால நாங்க பேசிக்கொண்ட விஷயம் வந்து ரசூல்லு வலை வசலம் அவர்களுக்கு சரியான ஒரு முகப்பத கொடுத்திருச்சு அப்ப அவங்க யாரு இப்படியெல்லாம் என்னோட பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்களின் சொன்னாங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அந்தரங்கம் இருக்குது ஒரு ஆள் தான் யாவாறு என்றால் அதுக்கு ஒரு அந்தரங்கம் இருக்குது தான் ஒரு ஆலிமண்டால் என்ன ஆதாரம் இருக்குது பதினஞ்சு எங்கள்ட்ட இருக்குது அஞ்சு நீங்க என்ன சொன்னீங்க இந்த நோம்பு புண்ணியாங்க அந்த அஞ்சு சென்றாங்க அவனுடைய அவனால இறக்கப்பட்ட வேதங்களை அதே மாதிரி சொன்னார்கள் திரும்ப சஹாப் என சொல்ல கேட்டாங்க அடுத்த அஞ்சு சொன்னாங்க அடுத்த அஞ்சு ஜாகிலியத்துடைய கொடுமைங்க காலத்துல ஏற்படுத்த நல்ல தன்மைகள் அந்த குணங்கள்ல தான் நாங்க இருக்கின்றோம் ஆகிட்டோம் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டோம் இது வரையில் அந்த குணத்துல இருக்கிறோம் நீங்க தடை செஞ்சுட்டாட்டு போடுவோம் அப்ப பாருங்க ஈமானுடைய தன்மை தான் இஸ்லாம் எதை வெறுக்குதோ அதை வெறுக்கத்துக்கு அவங்க ரெடி ஒரு உண்மையான ஒரு முஸ்லிமானுடைய அடுத்து இஸ்லாம் சொல்றது செய்யுங்க ஆனா அவர் செய்கிறார் சொன்னாங்க நாங்க அஞ்சு குணத்தை ஏற்படுத்திக்க ஜாகிலியத்தில் நீங்க வரத்துக்கு முன்னால் அந்த குணத்தில் இருக்கிறோம் ஏற்படுத்தி கொண்ட அந்த சொன்னாங்க நன்றி செலுத்துகிறோம் வசதி வாய்ப்புள்ள நேரம் நல்ல விசாலமான நேரம் எந்த நெருக்கடியும் இல்லை வாய்ப்பை கண்ட அல்லாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் இங்கல் பலம் அதாவது சோதனைகள் கஷ்டங்கள் பிரச்சனையான நேரத்தில் நாங்க சபர்க்கொள்றோம் பொறுமை செய்யறோம் ரெண்டாவது மூணாதுண்டை பிடிக்கக்கூடிய நேரம் இல்லாட்டி எதிரிகளோட புழங்கக்கூடிய நேரம் நாங்க உண்மையாக நடந்து கொள்றோம் ஏமாற்றம் நாங்க போய் பேசிக்கு இந்திரிகளை சந்திக்கிற நேரம் உண்மையோடு நடந்து கொள்வோம் அல்லாவுடையோம் ஏதாவது நினைச்சு பாராத ஒரு விதம் வந்தால் நாங்கள் அந்த விஷயத்தில் திருப்தி இது அஞ்சாவது மிச்சம் யோசனை பண்ணக்கூடிய விஷயம் அஞ்சாவது என்ன சொன்னாங்க எதிரிகளுக்கு அந்நியர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் பிரச்சனை வந்தால் துன்பம் வந்தால் அதை பார்த்து நாங்க சந்தோஷம் அடைய இந்த இடத்தில் ஈத்தான் என்ற முக்கியமான ஒரு தலை அதாவது எதிரிகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் வார நேரம் நானும் இந்த இவங்க வந்து அஞ்சு விஷயத்தை சொன்னாங்க இது ஜாதித்துடைய குணம் எங்கட இது எங்கட்ட குணம் நீங்க தடை செஞ்சுக்கண்டா நாங்க விட்டுடுவோம் வரவேற்றான் நேரம் சுகுர் செய்வது கஷ்டமான எதிரிகளை சந்திக்கிற நேரம் உண்மையான நடந்து கொள்வது நாலாவது அல்லாட கலா கதிரின் பிரகாரம் பொருந்திக் கொள்வது அஞ்சாவது அஞ்சாவது இஸ்லாத்துடைய எதிரி அல்லாவுடைய எதிரி ரசூலுடைய எதிரி இவங்களுக்கு என்னமால முஸ்லீபத் வந்துட்டால் நாங்க சந்தோஷம் அடைகிறது சரியான முறையில விளங்கல் ஆடித்தான் அன்பான சகோதரர்களே நாங்க பார்க்கிறேன் இஸ்லாத்துடைய எதிரி இஸ்லாத்துடைய விரோதி அவனுக்கு ஒரு தவறு வந்துச்சு அவனுக்கு கண்ணனை கிடைச்சி இப்ப சந்தோஷம் அடைகிறேன் இது இஸ்லாத்துடைய முறை இஸ்லாத்துடைய முறையில் என்னது என்னால் ஒரு முஸ்லீபத் என்றால் செலவில் அல்லா பாதுகாக்க அதே பிரச்சனை செல்ல தெரியுது உலகம் உலகம் வந்து பிரச்சினை யாரை கிடையாது என்ன சோதனை முஸ்லிம்களுக்கு வருவதோ அதே சோதனை அந்நியருக்கும் வருது அந்நியர்களுக்கு என்ன சோதனை வருவதோ அது முஸ்லீம்களுக்கும் வருது காலம் அதிகமாக ரசூ நோய் வாய்ப்பட்டு அதிகமான காலகட்டங்கள்ல நோயோடு இருந்திருக்குள்ள நேரம் ஒரு ஈமான் தாரியுடைய அன்பான சகோதரே அப்ப ரசுல்ல பாராட்டினார் எதிரிகளுக்கு என்ன மாதம் கஷ்டம் வந்தேகே அதுக்காமல் எத்தனியோ செய்திகள் அனுப்பிட்டு அதை பத்தி தான் வீடுகள்லயும் பேச்சுவார்த்தை நடக்குது அதை பத்தி தான் அவங்க இடங்களும் பேச்சுவார்த்தை இது எங்களை இஸ்லாத்துடைய முறையில் ஒரு கஷ்டம் வந்திருக்குது இதை பார்த்து நாங்க சந்தோஷம் அடைய கூடாது அதனால சகோதரே ரசூலாஹுலம் அவர்களுடைய காலத்தில் எதிரிகள் அக்கம் பக்கமா இருந்தாங்க அவர்கள் எப்படியாவது இஸ்லாத்துல சேர்க்கிற விதத்தில் அவங்களுடைய யோசனை முயற்சி துவாக்கல் இருந்தது பார்த்து சந்தோஷப்படக்கூடாது என்றால் அப்ப எங்கட களிமா சொன்ன முஸ்லீம்கள் எங்கட களிமா சொன்ன சகோதரர்கள் அவங்களுக்கு என்னமான முசீபத் வந்தா சந்தோஷப்படேமா அதனால இஸ்லாத்துல ஐயாதத்து மறியல் நோய்க்க நோயை விசாரிங்க சகோதரனாயிருக்கேன் அல்லது அந்நவனாயிருக்கே ஒரு நோய் வந்தால் அவரை விசாரிங்க விசாரிக்கிற நோய் விசாரிக்கிறது அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வாங்க நோய் என்றாலும் அவர்களை சொல்லுங்க இந்த நாளையும் நீங்க எழுப்பிடுவீங்க ஒண்ணு யோசனை பண்ணவேனா இந்த நோயுடைய எல்லா புதருக்கும் அல்லாட கையில் இருக்குது கூடியதல் அவ்வளோ பெரிய கவலை அதுக்கு மேல கவலைப்பட்டாங்க அந்நியர்கள் அந்நியர்களால் எந்த அளவு கண்டால் மக்காவுடைய தருணம் மக்காவுடைய வெற்றி கிடைக்குது பல வருட காலம் சந்திக்க கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து வெற்றி நிலை நாடக்கூடிய சந்தர்ப்பம் வந்து இப்ப ரசுலாஹ மக்காக்குள்ள நுழைஞ்ச உடனே எதிரிகள் நாளா பக்கத்தில் ஓடிட்டான் அதுல ஒத்தூர் ஓடினார் அவரு தான் வருது ரெண்டு மனைவிகள் மனைவி எடுத்து முதலாவது சொன்னார் இந்த வார்த்தையை கேட்டு மிச்ச கோப்பட்டவருதான் இந்த ஹுவைத்தீம் இவர் என்ன செஞ்சாரு அபூதரை பிடிச்சி கீழே அடிச்சாரு நிலத்தில் அடிச்சாங்க நிலத்தில் அடிக்குது அடிச்சுட்டாங்க அதனால் அபூதருடைய பல்லொடஞ்சி காயம் ரத்தத்தோட சொல்லடத்துல வந்தாங்க யாரு எனக்கு ஹுவைத்தீம் அடிச்சுட்டார் ரசுல்ல சொன்னாங்க சூழ்நிலை சரியில்லை நீங்க பகிரங்கமா சொல்லதுமா போய்த்து போட்டீங்க ராசியமா போற காலம் பகிரங்கமா படிச்சல் அல்லா உத்தரம் எனக்கு வரல என்ன களிமால்லா கிடைச்சி மூணு வருஷம் ராசியமா தான் களிமாவுடைய பிரச்சாரத்தை கொண்டு போனது இவர் இரண்டாவது வருஷத்துல பகிரங்கப்படுத்திட்டார் இவரின் நிலத்துல குத்தினதே தண்ட ரெண்டு மகளையும் மனைவியும் எடுத்துக்கொண்டு சொல்றாரு சந்திச்ச நடுற அபுதரங்களை வர ஆரம்பிச்சேன் எனக்கும் அவருக்கும் நண்பர்கள் எப்பொழுதும் கூட்டாளியா இருக்கிறவங்க சிலர் ஐயட மாட்டேன் என்ன கூட்டாலியே ஆபத்தான நிலையில் கை போடுறோம் அதே மாதிரி அபி போய்தி சொல்றாரி எனக்கும் இவருக்கும் இடையில் இப்ப இல்லை அப்ப மக்கா இஸ்லாத்துக்கு முன்னால நstrptime அடுத்து நான் இவர் அநியாயம் செஞ்சாருன்னையில அடிச்ச அபூதர் கேட்டாரு الى ஐங்க போறீங்க போய்தி சொன்னாங்க அல் கௌப் பயம் அல் கௌப் பயம் முகமும் பயம் இல்லை அபுதர் வாக்கு சொல்லாரு ஏன் ரெண்டு மகளையும் வச்சன் என்ன மனைவி என்ன இடத்துல வச்சன் என்ன பயம் வாழ்விசிற காலம் நான் ஒரு ஆளுடைய ஈச பலமர தோட்டத்துல போய் தோணிச்சு வித்தியாசப்பட்டு அனுமதி எடுத்துட்டு பாதுகாப்பு எடுத்துக்கொண்டு என்ன தேடி வந்தாரு இதுதான் இஸ்லாமின் அன்பான சகோதரிலே ஆஹ் பழிக்கு பழி வாங்கினது அந்த சஹாபாக்கடு உள்ளத்துல இல்லை அப்படி அந்த பலி வாழ்க்கையில இல்ல ஆனா உண்டு அபூஜக நேரத்துல கூட சந்தோஷப்படல அல்லாஹின் பக்கம் முன்னோக்கி நான் அல்லாடக்கெல்லாம் பொருட்படுத்த எதிரிகளுடைய பல செய்தி வந்த நேரத்துல கூட எதிரிகளுடைய சொன்னாங்க இப்படி இப்படி அந்த நடந்த குணத்துல உள்ளதுதான் எதிரிகளுக்கு என்னமானும் கஷ்டம் வந்தால் நாங்க சந்தோஷப்படுறது இல்லை நல்லா அடப்போடு போடுக்கிறது அவன் தான் எல்லா நிலைமையிலும் எல்லாத்திலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் அவன்கிட்ட முடிவுகள் இருக்கு இப்ப அபுகர் செல்வா அபுகர் நான் சந்திச்சேன் பயம் உனக்காக வேண்டி நான் நம்பியிடத்துல பாதுகாப்பு எடுத்திருக்கிறேன் செய்ய மாட்டாங்களா அதுக்கப்புறம் தான் குவைத்தி வந்தார் அபுகத சொன்னார் ஒண்ணு ரெண்டு மகளவீங்க பாதுகாப்பு உள்ள இடத்துல வச்சேன் மூணு பேரையும் நான் ரசத்துல வந்து வந்து வந்து நான் அபுதர்தேலின் நான் எப்படி சொல்ல நான் எப்படி சொல்ல அபுத எப்படி சொல்றீங்க சொன்னாங்க அதாவது தலைமாட்ல வச்சாங்க பின்னால் என்னோட பேசி கொண்டிருக்கிறார் அந்த முறையில சொன்ன இழுத்து இரக்கமாக முகம் மலர்ச்சியோட சலாம் சொன்ன குவை சொல்றாரு அவரை பத்தி இருந்த விரோதமே இந்த உள்ள கண்ணிய மதிப்பு அது அவர் சொல்றாரு அவர்கள் என்னோட எப்படி நடந்து கொண்டாங்கன்றால் என்னோட எப்படி நடந்து கொண்டாங்க நான் நினைச்சு கொண்டேன் எல்லா சகாபாக்களை விடவும் எல்லா விஷயத்திலையும் எனக்கு தான் முன்னுரிமை அதனால் அவர் சொல்ற மாதிரி நபி அப்படி செய்யல அதுக்கு முன்னாடி உஸ்மான் இருந்தும் எல்லாருக்கும் அந்த ஆனா பார்க்கிறோம் நினைச்சு கொண்டாங்க நபியாங் என்னோட தான் மிச்சம் இறக்கு அதனால் இதுகள் எல்லாம் அன்பான சகோதரே வரலாறு இதுகள் தான் நாங்கள் பழகக்கூடிய சூழலி நல்ல குணங்கள் தான் தேர்வு கூட இஸ்லாம் கூட அனுமதிக்கிற எதிரிகளுக்கு வரக்கூடிய முசிபத பாது சந்தோஷம் அடை அப்ப எங்கட முஸ்லீம்கள் எவ்வளோ நாங்க நெருங்கி பழகி அவங்களோட அன்பா குழு போகணும் அதனாலதான் நான் பல இடங்களில் ஞாபகப்படுத்திருக்கிறேன் ஒரு நல்ல மனுஷனை கூட செய்தான் வேட்டையாடுவது போட்டு எண்ணங்களை போட்டுத்தான் ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை வேட்டை ஆடுவது உதாரணமா ஒரு நல்ல மனுஷன் இருக்கிறான் நல்ல மனுஷன் கொலை செஞ்சில்லை கொலை செஞ்சில்லை தவறான பெரிய பெரிய பாவம் ஒன்றும் செஞ்சில்லை விபச்சாரம் செஞ்சில்லை கலவு செஞ்சில்லை அவரோட எப்படி நடக்கிற உள்ள பத்தி அவட்ட போடுற ஆனா நல்ல மனுஷன் இது வரையில பெரிய பாவம் செஞ்சில்லை கொலை செஞ்சில்லை கலவு செஞ்சில்லை ஒரு பொய் பேசிக்காது ஆனா உள்ளத்துல இது கூட கூட கூட இருந்து அது ஒரு மனுக்கு வேறொன்றும் இல்லை ஒரு ஆளை பத்தி நல்ல வருது அதனால் அன்பான சகோதரே எப்பொழுதும் எங்க வாழ்க்கை மிகவும் பேரிதலானோட அமைப்பில் நிச்சயம் அமல்களால எங்களோட ஆய்வெல்லாம் பறக்க செய்யுமா எனவே யாள் எங்கள பாவங்களை மண் தல்வானாக இயல தவறுகளை மண் தல்வாயாக இயல நல்ல குணங்களை கலாக்களை நல்ல சிப்பால் எங்களை அனைவரும் தந்தருவாயாக நீ பொருந்தக்கூடிய நல்ல தன்மைகள்ல நல்ல அமல்கள்ல எங்களை வற்புறுத்தலின் ஈடுபட வைப்பாயாக எங்களுக்கு எல்லாம் யால உலகத்தை விட ஆகறத்துடைய வாழ்க்கை சிறப்பாகி தருவாயாக யால கஷ்டங்கள் பிரச்சினையிட்டும் யாழைங்களை தூரமாக்கி வைப்பாயாக ஆமீன் ஆமீன் வலமது